प्रपन्न पारिजाताय कृष्णाय दुहे ம் பிர பாரிஜாத்தய தோற்ற வேற்றைக்காணிரா கிருஷ்ணா கீத்தமஹே நமூத்துனீசே அவிபம் விபத்துஷ்ஞானம் வித்தி சாத்விக்கீக்கிருஷ்ணரிந்த சாத்திக ஞானத்தை பற்றி உபதேசம் பண்ணுகிறார் இந்த இடத்துல ஞானம்னு சொன்னால் நியாயத்தே அனேன இத்தி ஜானம் விஷயப்பிரகாசனாத்மா புத்தேகே விற்பிஹி நியாயத்தே விஷயீக்கிரியத்தே அனேனி இத்தியர்த்தா என்று ஒரு வியாக்கியானத்தை சொல்கிறேன் அதாவது எண்ணங்கள் அதாவது புத்தியில் இருக்கக்கூடிய எண்ணங்களின் துணை கொண்டு தான் பொருள்களை எல்லாம் அறியிறோம் ஆகவே அறியும் சக்தி சக்தியை உடைய புத்தி ஞான சக்தியை புத்தியின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அது அது வந்து புத்தியில எண்ணங்கள் வடிவமாக இருக்கிறது அறிவு என்பது புத்தியிலே எண்ணங்கள் வடிவமாக இருக்கிறது கர்மாங்கிறது இங்கே செயல்னு அர்த்தம் கர்த்தாங்கிறது வந்து செயலின் பலனை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல் புரிகிறவன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம் ஏன ஞானேன எந்த அறிவால் அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரம் குருவினுடைய உபதேசத்தினால அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு அறிவு படிக்கிறதுனால நமக்கு அந்த அறிவு கிடைக்கிறது எந்த ஒரு அறிவால் சர்வபூத்தேஷு எல்லா சரீரங்கள்லயும் எல்லா ஸ்தூல சூக்ம சரீரங்கள்லயும் இருக்கக்கூடிய ஏக்கம் பாவம் ஒரே வஸ்துவ அதாவது அத்வைத ஆத்ம சைதன்யத்தை பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம் இங்க ஜீவர்கள் கிடையாது இந்த தேகபேதம் கிடையாது மனசு பேதம் கிடையாது ஜீவபேதமும் கிடையாது இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம தத்துவம் மெய்ப்பொருள் அத்வைத பரமார்த்த சத்தியம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு அறிவால் அனைத்து உடல்களிலும் உயிர்களிலும் இருக்கின்ற அதாவது மாயத்தோற்றமாக இருக்கின்றனு அர்த்தம் அது புரிஞ்சுக்கலேன்னா துவைத்தம் வந்துடும் பழைய படம் ஆஹ் மாயத்தோற்றமாக இருக்கக்கூடிய கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் உள்ளங்கள் அதில் இருக்கக்கூடிய உயிர்கள் இவைகளெல்லாம் ஒரு வாஸ்தவமானதல்ல ஒரு மாயா கல்பித்தம் அவைகளில் இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவம் அத்வைத பரமார்த்த பிரம்ம தத்துவம் அதை பார்க்கிறானோ ஏன ஞானேன ஈக்ஷத்தேன்னு அர்த்தம் எந்த ஞானத்தினால் அத்வைத தத்துவத்தை நன்றாக எல்லா சரீரங்களிலும் உணர்கிறானோ அது சராஜர பிரபஞ்சம் முழுவதிலும் அந்த ஒரே மெய்ப்பொருள் தான் இருக்கிறது பல்வேறு உபாதிகளிலும் உபகிதமாக இருப்பது அது ஒன்றே எல்லாவற்றிலும் ஆகாசம் வியாபித்திருப்பதைப் போல அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் இரண்டாவது வரியில் சொல்ற விபக்தேஷு அவபக்தம் இன்னொரு வரி இருக்கு அவ்யயம் மாறாத பிரிக்கப்பட முடியாத அவ்வயம்னு சொன்னால் மாறாதன்னு அர்த்தம் அவிபக்தம்னா பிரிக்க முடியாதன்னு அர்த்தம் விபக்தேஷுண்ண பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆக வேறு வேறாக இருவத் இருக்கின்றவைகளுள் அந்த அவிபக்தம் ஜானம் ஆக சர்வபூதேஷு ஏகம் பாவம் ஞானம் அவ்யயம் ஜானம் அவிபக்தம் ஞானம் அவிபக்தமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை விபக்தேஷுன்ன அந்த வேற்றுமைகளில் சர்வபூத்தேஷு விபக்தேஷு சர்வபூத்தேஷு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சரீரங்கள் எல்லாவற்றிலும் இந்த அத்வைதானத்தை எவன் நன்றாக உணர்கிறானோ ஈக்ஷத்தேன்னு சொன்னால் உணர்கிறானோன்னு அர்த்தம் சாதாரண அர்த்தம் பார்க்கிறான்னு அர்த்தம் உணர்கிறானோ அப்படி உணர்கின்றானோ அப்படிப்பட்ட ஞானம் எவன் இந்த ஞானத்தினால் அதாவது புத்தியில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை கொண்டு குரு சாஸ்திரம் இதுவர்களின் துணைகளை கொண்டு அத்வைத ஜானத்தை எவன் உணர்கிறானோ அந்த அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அத்வைத ஞானமானது சாத்விகம் ஜானம் வித்தி தத்து ஞானம் சாத்விகம் வித்தி அந்த ஞானத்தை சாத்விக ஞானம் என்று தெரிந்து கொள் ஆகவே பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஜானம் அத்வைத ஞானம் தான் சாத்விக ஜானம் என்று இந்த ஸ்லோகத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் யமீக்ஷ் அவிபக்தம் விபக்தம் வித்தி சாத் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி